வணக்கம் நச்சினை நேர்களே உங்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இன்றைய பாடலை மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்நோக்கியிருக்கிறீர்கள் அல்லவா ஏதோ கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய பொன்விழா சுதந்திர தின ஆண்டாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருந்த நேரம் அப்பொழுது தமிழகத்தில் இந்த இனிய விழாவின் நிமித்தமாக பல கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன அந்த தருணத்தில் சுதந்திரத்திற்காக தங்களுடைய இன் உயிரை ஈந்த தியாகிகளின் நினைவை போற்றும் வகையில் அவர்களது குடும்பத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை வேட்டி கண்டு வெளியிடலாம் என்று விரும்பிய இலக்கிய இதழ் ஒன்று என்னோடு தொடர்பு கொண்டு கொங்கு மண்டலத்தில் அந்த பொறுப்பு உங்களுக்கு தரப்படுகிறது கொடி காத்த குமரன் என்று அழைக்கப்படக்கூடிய திருப்பூர் குமரனின் துணைவியாரை நீங்கள் நேரில் சந்தித்து கலந்துரையாடி அதை ஒரு பேட்டி கட்டுரையாக எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று இனிய வேண்டுகோளும் வைக்கப்பட்டிருந்தது அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அவரை சந்திப்பதற்காக திருப்பூருக்கு அருகில் திருப்பூரின் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அனுப்பாளையம் பகுதியிலே அவருடைய வளர்ப்பு மகனின் இல்லத்தில் திருப்பூர் குமரனின் மனைவி மதிப்புக்குரிய ராமாயி அம்மாள் அவர்கள் வசித்து வருகிறார் என்பதை அறிந்து அவரை சந்திப்பதற்கான ஒப்புதலில் பெற்றுவிட்டேன் அவ்விதம் நான் சென்றபோது மாலை ஐந்து மணி இருக்கும் என்னுடைய வருகையை அவரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார் நான் சென்றபோது அவரிடத்தில் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினார்கள் அப்பொழுது ராமாயு அம்மாள் அவர்கள் தொலைக்காட்சியிலே ஒரு பாடலை நான் வருவதற்கு சற்று முன்பாக கேட்டு நான் உள்ளே நுழைந்து சில நிமிடங்களிலேயே அந்த பாடலும் முடிவடைந்தது அந்த பாடலை அவர் எவ்வளவு தூரம் ரசித்திருக்கிறார் என்பதற்கு சாட்சியமாக நம்ம நெசுபு தொழிலாளர்களை பற்றின பாட்டு தம்பி ரொம்ப நல்லா இருக்குது அதைத்தான் கேட்டுட்டு இருந்த வாங்க என்று சொன்னார்கள் அந்த பாடலைத்தான் இன்று உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கின்றேன் பொற்காலம் படத்தில் இடம்பெற்ற கவிஞர் வைரமுத்துவின் கை உருவான பாடல் தேவாவின் இசையமைப்பில் சிங்கிச்சா சிங் என்று ஒழித்து எல்லோருடைய கவனத்திலும் ஒரு வானவியின் வர்ணத்தை ஓவியமாக தீட்டிய அந்த பாடல் அதிலே நெசவு தொழிலாளர்கள் நூல்களுக்கு வர்ணம் கலக்கிற படியும் அப்படி வருணத்தில் ஊரிய அந்த சேலைகளை காய வைக்கக்கூடிய படியிலும் ஈடுபட்டிருக்கிற போது மகிழ்ச்சியாக ஒன்று கலந்து பாடக்கூடிய பாடமாக இது அமைந்திருக்கிறது நூலை குறித்தும் சேலையை குறித்தும் எவ்வளவு அற்புதமாக எழுத வேண்டுமோ அவ்வளவு அற்புதமாக கவிஞர் வைரமுத்து இந்த பாடலை எழுதி தந்திருப்பார் எல்லா தரப்பினரையும் ஈர்க்கும் வண்ணம் அமைந்த இந்த பாடலுக்கு கதாநாயகி மீனாவும் அவரை சார்ந்த அந்த குழுவினரும் go to madinabad hey hey hey hey hey ching ching ching cha sege pa kalar <laughs> chi சிங்குச்சா பச்சை கலரு சிங்குச்சா மஞ்ச கலரு வசதியான தேலைகள் வானவில் குழிஞ்சு வந்த தாயம் போட்ட தேலைகள்